ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பக்திங்கிற தலைப்பில் கீர்த்தன பக்தி விஷயமாக பார்த்துன்னு வரோம் அதிலே ஒரு சரித்திரத்தை பார்க்கிறோம் அப்படி தேவதைகளுக்கு பேசக்கூடியதான சக்தி போன பிறகு தேவதைகள் இந்த வாக் சித்தியை நாம் திரும்பவும் அடையணும்னு அப்படியே தேடிண்டு வரா அப்படி வர்ற சந்தர்ப்பங்களில் அங்கே பார்த்தால் மயில் கூச்சலிடுறது இந்த மயிலினுடைய கூச்சலை கேட்டால் அது ஒரு ஸ்வரமாக இருக்குது பசுக்கள் சத்தம் போடுறது அதில் ஒரு ஸ்வரம் ஆடுகள் மேயறது அந்த புல்ல்களை மேஞ்சுட்டு ஆடுகள் போடுற சப்தத்தில் ஸ்வரம் இருக்குது அதுபோல் க்ரௌஞ்சம்னு ஒரு பட்சி அந்த பக்ஷி அந்த இலைகளை சாப்பிட்டுட்டு போடுற சப்தத்திலிருந்து ஒரு ஸ்வரம் கோக்கிலஹா அப்படின்னு ஒரு பக்ஷி வசந்த காலத்தில் குயில்னு சொல்கிறோம் அந்த குயில் சப்திக்கிற பொழுது ஒரு ஸ்வரம் குதிரை கணையிறது அதிலிருந்து ஒரு ஸ்வரம்னு யானை இந்த பசு பட்சிகளுக்கு இந்த வாக்ஷக்தி வந்தது எப்படி வந்ததுன்னா இந்த மரங்களில் போய் சேர்ந்த வாக்ஷக்தி அந்த மரங்கள்லேருந்து இலைகள் பழங்கள் இதை சாப்பிட்ற பசு பட்சிகளுக்கு இந்த வாக்சக்தி வந்து கொடுத்தோம் தேவதைகள் எப்படி இந்த வாக்ஷக்தியை அடையிறதுனு யோஜனை பண்ணிகிட்டு இருக்கிற பொழுது நன்னா வளர்ந்து உள்ள மூங்கில் காடு இருந்தது அந்த மூங்கில் மேலே நுனியில் வண்டுகள் தொலையிட்டுருக்கு மூங்கில் அந்த தொலையில் காற்று புகுந்து வர்றது வர்ற பொழுது நானாவிதமாக சப்திக்கிறது அந்த மூங்கில் அந்த சப்தத்தை கேட்டவுடனே தேவதைகளுக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த மரங்கள்லே தான் இந்த வாக்ஷக்தி அடங்கியிருக்கு அப்படிங்கிறத தேவதைகள் தெரிஞ்சுட்டு அந்த மரங்கள்லேருந்து வாத்தியங்களை தயார் பண்ணினான் தேவதைகள் இந்த வாக்ஷக்தியை அடையறதுக்காக வாத்தியங்களை தயார் பண்ணினான் சைஷா வாக்வனஸ்பதி சுபததி யா துந்துபூ அப்படி அந்த மரங்கள்லேருந்து துந்துபேன்னு ஒரு வாத்தியம் மிருதங்கம் வீணை புல்லாங்குழல் இது மாதிரி அந்த மரங்கள்லேயே வாத்தியங்களை தயார் பண்ணி அதை வாசிக்கிறார் அதை வாசித்து பார்த்து பார்த்து இந்த பக்ஷிகள் போடுற சப்தத்திலிருந்தும் அந்த வாத்தியங்கள் வாசிக்கிறதுலருந்தும் வாக்ஷக்தியை தேவதைகள் அடைஞ்சா அப்படின்னு அந்த சரித்திரம் அதுதான் ஷட்ஜம் ரவுதி மயூரஸ்தூ மயில் போடுற சப்தத்திலிருந்து ஷட்ஜங்கிற ஸ்வரத்தை கண்டுபிடிச்சா தேவதைகள் காவோ நர்தந்திச்ச ரிஷபம் ரிஷபங்கிற ஸ்வரத்தை பசுக்கள் போடுற சப்தத்திலிருந்து கண்டுபிடிச்சா அஜாபிகவுச்ச காந்தாரம் காந்தாரங்கிறரத்தை ஆடுகள் போடுற சப்தத்திலிருந்து கண்டுபிடிச்சா க்ரௌஞ்சோ நததிச்ச மத்தியமம் மத்தியமங்கிறரத்தை க்ரௌ்சம்னு ஒரு பட்சி அந்த பட்சி போடுற சப்தத்திலிருந்து கண்டுபிடிச்சா புஷ்பசாதாரணே காலே கோக்கிலோ ரவுத்தி பஞ்சமம் பஞ்சமங்கிற சுரத்தை வசந்த காலத்தில் குயில்கள் போடுற சப்தத்திலிருந்து கண்டுபிடிச்சா அஸ்வஸ்து தெய்வத்தம் ரவுதி தெய்வத்தங்கிற சுரத்தை குதிரை கணையறதுலேருந்து கண்டுபிடிச்சா நிஷாதம் ரவுத்தி குஞ்சரகா யானைகள் போடுற சப்தத்திலிருந்து நிஷாதங்கிற சுரத்தை தேவதைகள் கண்டுபிடிச்சான்னு நாரத சுவாமி சொல்கிறார் அப்படி இந்த சப்தஸ்வரத்தையும் அந்த மரங்கள்லே தயார்பனின வாத்தியங்களை வாசிச்சி இந்த பக்ஷிகள் போடுற சப்தத்திலிருந்து ஸ்வரங்களை கண்டுபிடிச்சி தேவதைகள் வாக்ஷக்தியை அடைஞ்சா அப்படின்னு இந்த வேதம் இந்த சரித்திரத்தை நமக்கு காண்பிக்கிறது அப்படி நம்முடைய வாக்சக்தி இந்த மரங்கள்லே இருக்குது அப்படிங்கிறதுனாலே தான் மரங்களில் பண்ணின வாத்தியங்களை வச்சுண்டு அந்த வாத்தியங்களை வாசித்து நாமசங்கீர்த்தனம் பண்ணி அந்த வாத்தியங்கள் மூலமாக நாம் வாக் சக்தியை அடைஞ்சி பகவதத்திற்கு பாத்திரம் மாறும் அதற்காகத்தான் நாமசங்கீர்த்தனம் பண்ணுற பொழுதும் வாத்தியங்களை வச்சுட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது அப்படின்னு நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா நம் முன்னோர்கள் ஏதோ ஸ்வரம் தெரியறதுக்காகவும் தாளத்திற்காகவும் நாம் சாதாரணமாக புரிஞ்சின்றாலும் அதில் இந்த வனஸ்பதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான மரங்களுக்கு வாக்ஷக்தி இருக்கு அதிலிருந்து நாம் அந்த அதிலிருந்து தயாரான வாத்தியங்களை வாசித்து அதன் மூலமாக நாம் நாமசங்கீர்த்தனம் பண்ணி பகவதத்தை அடையிறோம் அப்படிங்கிறதுனாலே தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது நமக்கு ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான தண்டத்தை கையில் வச்சுக்கணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது உபநயனம் ஆச்சுன்னா பலாசம்னு தண்டம் கையில் வச்சுக்கணும் அதாவது புரசமரம் புரசமரத்திலிருந்து ஒரு தண்டம் கட்டவரலுக்கு மேலே கனமாக இருக்கணும் அந்த தண்டம் கட்டவரக்கு கட்டவரளை விட கனமாக இருக்கணும் அதற்கு தண்டம்னு பெயர் அதை கையில் வச்சுக்கணும் பிரம்மச்சாரிகள் ஏன்னா அதில் வாக்சக்தி இருக்குதுன்னு வேதம் சொல்கிறது தேவாவை பிரம்மன் அவதந்தா தற்பர்ண உபாசோத் சுஷ்ரவ அவை நாமா அப்படின்னு வேதம் சொல்கிறது தேவதைகள் சொல்லக்கூடிய வேத மந்திரம் தேவதைகள் செய்யக்கூடிய கர்மாக்களில் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் அவ்வளவையும் கேட்டு கேட்டு அந்த மந்திர சக்தியை அடைஞ்சது அந்த புரசுங்கிற மரம் அந்த வேத மந்திரங்களை சித்தி பண்ணுறதுக்காக உள்ளவன் பிரம்மச்சாரி அப்படிங்கிறதுனால அந்த புரசங்குச்சியை கையில் வச்சுக்கணும் அதற்கு சுஷ்ரவாக பெயர் நாமா சுஷ்ரவான்னு அந்த புரச மரத்திற்கு பெயர் ஏன்னா வேத மந்திரங்களை கேட்டு கேட்டு அந்த வேத சக்தியோடு இருக்கக்கூடியது புரசு அப்படிங்கிறதுனாலே தான் வேத மந்திரங்களை அத்தியனம் பண்ணக்கூடிய பிரம்மச்சாரி புரச வச்சுக்கணும் அதேபோல் கிரகஸ்தன் கல்யாணம் ஆச்சுன்னா மூங்கில் தண்டம் கையில் வச்சுக்கணும் மூங்கில் தடி கையில் வச்சுக்கணும் அதை வச்சுன்னு தான் வாக்கிங் ஸ்டிக்கு மூங்கில் பண்ணுறதுன்னு வந்தது கையில் தண்டமாக எதை வச்சுக்கணும்னா மூங்கில் வச்சுக்கணும் மூங்கில் வாக் சக்தி இருக்கு நமக்கு கெட்ட வார்த்தைகள் வாயில் வராது எவ்வளோ கோபம் வந்தாலும் அப்பசப்தங்கள் வாயிலிருந்து வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த தண்டங்களை கையில் சொல்கிறான் அதே போல் மூங்கில் தண்டம் கையில் வச்சுக்கணும் யாகங்கள் பண்ணுற பொழுது அவுதும்பரம்னு ஒரு மரம் அத்தி மரம் எடுத்த தண்டத்தை அந்த யாகம் பண்ணக்கூடியதான எஜமானன் கையில் வச்சுக்கணும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த தண்டங்கிறத கட்டாயமாக சொல்லியிருக்கா கையில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா அதில் தான் வாக்சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனாலே தான் நாம் நாமசங்கீர்த்தனம் பண்ணுற பொழுது மரங்கள்லேருந்து தயாரான வாத்தியங்களை வாசித்து நாம் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது அப்படின்னு நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்கா அப்படி நாமசங்கீர்த்தனம் பண்ணுறதுனால நாம் அனைத்து விதமான லாபங்களையும் அடையலாம் மனசாந்தியை அடையலாம்னு தியாகராஜ சுவாமிகள் முதற் கொண்டு ஞானிகள் நமக்கு அனுகிரகம் பண்ணி காண்பிச்சிருக்கா மிருதுவாக வாசிக்கணும் வாத்தியங்கள் சொகா மிருதங்க தாளமோன்னு பாடுறார் தியாகராஜ சுவாமிகள் டமால் டமால்னு அடிக்கப்படாது மிருதுவாக மிருதங்கம் வாசிச்சு அப்படி நாமசங்கீர்த்தனம் பண்ணினால் பகவானுடைய சாநித்தியம் அங்கே பூர்ணமாக வந்துடும் அப்படி கீர்த்தன பக்தியை இப்படி செய்யணும்னு நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து காண்பிச்சிருக்கா மேற்கொண்டும் அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்